நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமியிலு குழந்தைகளுக்கு வரும் மற்றும் சீத பேதியை இலிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க ஆடாத்தோட இலையை இடிச்சு சாராக்கி ஐந்து எம்எல் முதல் பத்து எம்எல் வரை எடுத்து தேனில் குழைத்து காலை மாலை இருவேளை கொடுத்து வந்தால் பேதி சீத பேதி நீங்கி விடும் ஆடத்தோட இலை தேன் கலந்த கலவையை ஆறு மாத குழந்தை முதல் பன்னிரண்டு வயது குழந்தை வரை கொடுக்கலாம் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துணி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்